வாரம் முழுமையிலும் எல்லாவித ஆபத்துகளிலும் எல்லாவித விபத்துகளிலும் விடுதலையாக இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த மனமகிச்ச நாளிலே மகிழ்ச்சியோடு கருத்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக இறக்கம் பாராட்டி இருக்கின்ற படிநாள் நம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சமத்துல காணப்படுவோமாக நம்ம கத்தியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படிப்படுத்திக் கொடுக்க போற சில விதபாக நாம் திருத்தோடு வாசித்து ஜானிக்கலாம் வான் சீசேசம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது சிலத்தை ஒரு வாசிப்போம் நான் உங்களை திக்கேற்றவர்களாக விடேன் உங்களிடத்திற்கு வருவேன் என்று இறைவனாக இயேசு கிறிஸ்து சொல்ல வாசகத்தில் நம்ம வாசிய கேட்டோம் நான் உங்களை திக்கேற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று இறைவனாகிஸ்துவை அறிந்திருக்கின்ற மக்களுக்கு ஆராதனை செய்ய மக்களுக்கு இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்களும் வருத்தங்களும் கைவிடக்கூடிய கைவிடப்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும் என்பதை ஆண்டு அறிந்திருக்கின்றபடி அந்த அப்போசலை பார்த்த ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உங்களை திக்கேற்றவர்களாகவிட நான் உங்களிடத்திற்கு வருவேன் பிரியமான தேவஜானமே கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்வது இந்த உலகத்தில் ஒரு நெருக்கமான சூழலை கடந்து போகக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கடந்து சொல்லுகின்ற மக்களுக்கு ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அப்படிப்பட்ட எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர்கள் சமாதானத்தின் நடத்துவார் என்று கேள்வி ஆவியானவர் கொள்ளுகின்றபடினால் அப்படிப்பட்டவர் நல்ல கிருமை பெற்றிருக்கின்றன நாம் அதற்காக சந்தோஷப்பட்டு கலிவர வேண்டும் என்று தேவசமுத்திர சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலகத்தில் ஆராதனை செய்கிற எல்லாருக்கும் என்ற கருமை கிடைக்கவில்லை நான் உங்களிடத்திற்கு வருவேன் வாவிடப்படக்கூடிய சோலைகள் என்றாலும் நான் உங்களுக்கு கேட்டமில்லாக விடையே நின்று அறிமுக யாராவது மக்கள் பெரும் பகுதி மக்கள் வேலை புத்தகத்தை வாசித்து தியானம் பண்ணி உருமாய் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையில் கலக்கமடைந்து ஆண்டவருமே கைவிட்டு விட்டாரே என்று காரணம் என்னவென்றால் அவர்களோடு சில திரும்ப வாசிக்கின்ற பொழுது பிடிச்சிருவதை வாசிக்கலாம் வருத்தப்பட்டு பாரசுமோக்கிறவர்களே நீங்களும் என்னிடத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு இழைப்பாரு தருவ என்று சொன்னார் பருவப்பட்டு பாரு சுமக்கருங்கள் எல்லாரும் யாரிடத்தில் வர வேண்டும் தேவனிடத்திற்கு மக்கள் யார் வர வேண்டும் ஆலயத்தில் இருக்கின்றார்கள் சபைகளிலே சேர்கின்றார்கள் சங்கப்பணி கொடுக்கிறார்கள் ஆண்டவரத்தில் அன்புக்குறமாக அறிந்து கொள்ள முடியாத கூட்டமே பெரிய வருகின்றது அவர்களுக்கு இழைப்பா இல்லை என்று சொல்லப்பட்டது வேதனைகள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது ஆறுதல் கவலையற்றவர்களாக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இனி நாம் யாரிடத்திற்கு போகும்போது எண்ணக்கூடிய மக்களாக மாறி விடுகின்றார்கள் வருத்தப்பட்டு பார்வையர்களே இதெல்லாம் இருடத்திற்கு வாங்களுக்கு இழைப்பார் தருவே மாணவர்களே நாம் அடைந்திருக்கிற மேன்மை என்ன என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நாம் எப்போதும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை கற்ற உணர்த்தி தருகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் தேவ நம்ம இருக்கிறார் உயிர்த்திருந்த வாசம் அனுகிறார் என்பதை அறிந்திருக்கிறபடி நான் விதைவிட பெரிய பாக்கி உலகத்தில் மட்டுமே கிடையாது எல்லாருக்கும் சேர்க்க வேண்டும் பதவி உயர வேண்டும் புகழ் சேர்க்க வேண்டும் இப்படி மற்றவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று வாழ்கின்றார்கள் லாபம் அடைந்து சொல்லியிருப்பது போல மனுஷனோடு கூட வாசப்படுகிற ஒரு மேன்மை இருக்கின்றதே அது மகா பெரிய மேன் என்பதை என மக்கள் நன்றாக உணர வேண்டும் நான் உங்களை தெற்கற்றவர்களாகவிட நான் உணர்த்துக்கு வருவேன் முதல இயேசுநாத போட்டு அவர் வீட்டில் போட்டு வைத்திருக்கிறபடி நான் இருக்கிறார் என்று பெரிய மகாபடி ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையாக மக்களுக்கு மாறிவிடுகின்றது அன்றைக்கே மோசியிடத்தில் சொன்னார் என்னை போல ஆகியும் வெள்ளி நாள் பொன்னி நாள் அவருக்கு சொல்கிறே உண்டாக்க வேண்டாம் நமஸ்கரிக்க வேண்டாம் செய்துக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருந்த பேரிலும் கண்டைக்கின்ற கட்டளைப் பெற்றையே அந்நிய ஆரம்பித்து விட்டார் நம்ம கவனமாக இறைவனோடு ஆராதிக்கிற இறைவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை கருத்து நமக்கு தந்திருக்கிறோம் என்ன தந்தார் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா கொண்டு வந்திருக்கிறார் உலகத்தில் உண்டு முடிந்த ஆண்டவர் உலகத்துல வைத்திருக்கிற வாசப்படுகிறார் கிடையாது ஐசிவான்கள் மறிக்கிறார்கள் அதிகாரத்தில் மறிக்கிறார்கள் எல்லாரும் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு தற்கொலை செய்து சாகக்கூடிய காலமாக வந்திருக்கின்றது ஆகையினால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை கேட்கவில்லாக விட மாட்டேன் ஹலவிய இருக்கிற காலத்திலே ஒரு நாள் ஒரு ராத்திரி வேளையில் யாருமே தூங்க முடியவில்லை கதவு தட்டுகின்றது பயமாக இருக்கிறது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக் அவளுக்கு பேசி கொண்டிருந்தால் எங்கே போகிறீர்கள் எப்படி ஆராதனை செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்ட போறது ஐயா எங்க ஆறு மாசத்துக்கு முன்னால ரொம்ப பேய் போராட்டமா இருந்தது அங்க ஒரு அம்மா இதாக ஜவம் பண்ணி ஜெவம் பண்ணி கணக்கு சொல்லுகிறார்கள் அவருடைய பிரேம் பண்ணி போட்டு வெள்ளி செவ்வாங்கெல்லாம் ஒரு ஊர் பத்தியை கொடுத்து வந்து அப்போது அவர்களே கேலண்டர் ஒரு படத்தையும் வெட்டி கையில கொடுத்தாங்க அப்படியே பிரேம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில போட்டு மாலை போட்டு முழுபத்தி எல்லாம் கொடுத்து வச்சு அங்கிருந்து பேய் எங்களுடைய வீட்டுல வாருங்க சாத்தாருடைய தந்தரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவென்று சொல்லி பவுனடியார்கள் மிக நேரமாக சொருமத்தை கும்பிடுகிற நாள் படத்தை கும்பிடுற சில நன்மைகள் இருக்கிறதா என்று சொல்லி கடந்து போகிறார்கள் அந்த புனிணியத்தில் யாரிருந்ததை செய்கிறாள் என்பதை அறிய முடியாதவளாக தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகிறேன் உங்களிடத்திற்கு வருவேலியோதமான ஒரு நாள் என்ன சரிவா இந்த போன்றவங்க சணல்ல கட்டி கயிறு போர்ல ஆளி அடிச்சு போட்டு மாலை எல்லாம் போட்டு பண்ணிக்கொண்டு ஒரு பிச்சியம் வாங்கி போட்டு திரும்ப பூலை போட்டு போட்டு கூட்டம் அறுத்து உட்கார்ந்து கயிறு அறுத்து விட்டுட்டு நாதர் படம் வந்து கிழ உடஞ்சி வச்சு படம் உடஞ்சி யாரு உடஞ்சி போயிட்டா தெரியுமா உடஞ்சி போயிட்டாரி சாசுபடி வெடி போராட ஆரம்பிச்சு வீட்டுல இப்ப என்ன செய்வது நான் அப்படிதான் உடைந்து போகவில்லை ஏற்கனவே ஒதுக்கி இருந்தால் யாரு முடிவெட்டுக்கு வராது போனாலும் யாரு வரணும் தெரியுமா வீட்டில் யாரு வரமாட்டேன் தெரியுமாட்டான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்வோம் அவனுக்கு தெரிந்த வீட்டில் இருக்கிறான் ஒதுங்கி போய்டுவான் வெளிச்சம் இருட்டு எப்படி வர முடியாது இருளாக இருக்கின்றபடி நான் அவன் உங்களுடைய விளைவு செய்ய முடியாது அறிந்திருக்கிறோம் தேவ ஜனமே ஆண்டு திக்கேற்றவில் நான் உங்களுக்கு வருவேன் மறுத்தப்பட்டு பாரஸ் போடலை நீங்கள் எல்லாரையும் நான் உங்களுக்கு இணைப்பாடுகளை தருவேன் இருக்கிற கவலைகளும் வேதனைகளும் எதனால் பணம் இல்லாமல் நல்லா தான் இருக்கிற சமாதானம் இல்லையே இன்று ஜோசிய காரணத்திலே கைரேக பார்க்கிற இடத்தில் எங்கள போய் பார்க்கிறான் சமாதானம் கிடைக்கிறதே இல்லை ஏன் தெரியுமா இந்த ஆத்மாவுக்கு ஆறுதல் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடுது எல்லாமிருந்தும் அதற்கு அமைதி இல்லை பணம் இருந்தும் ஆத்மா சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அகில இந்த ஆத்துமா யாரை தேடுகிறது சொல்லுகின்ற வருத்தப்பட்டு நாடு என்னிடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரு தருவேன் வருகின்ற மக்களுக்கு மாத்திர நான் இந்த ஆறுதல் கிடைக்குமே தவிர நேசுநாதிரி யாருடைய உலத்துக்குள் வருகின்றார்க்கு மாத்திர்தான் இந்த ஆறுதல் கிடைக்குமே தவிர இயேசுநாதிரி வணங்கல் யாருக்கும் ஆறுதல் உண்டு என்று தெரிவிதும் சொல்லவில்லை நான் உங்களுக்கு கேட்கவதாக விட மாட்டேன் அதிகாரம் பதினொன்று வாசிங்க அரியாசு தொழிலாளும் அந்நிய வாசினாலும் கனசோடு பேசுவார் இதுவே ஏழைத்தவன இழைப்பாடு படத்திற்கு இழைப்பாடுகள் இதிலே ஆறுதல் என்று அவர்களோடு கேட்க மாட்டோம் என்கிறார்களே கடவுள் ஒரு மனுஷனுடைய சத்தம் கற்றுக்கொண்டே இருக்குமா ஒரு பிள்ளைகள் சத்தம் கேட்கும் அதுபோல ஆணையால் வாசம் பண்ணும் போது ஒரு அங்கே ஒரு பாஷை உண்டாகிறது சொல்லுகின்றார் இது கிருசேஷமலாய்வதை சரியாக அறிந்து கொள்ளாத முடிந்தால் அறிவித்துச் செல்வதற்கு ஆட்கள் இல்லாதபடி நாள் அந்நியவாசி பேசுகின்ற மக்களை பரிகாசம் களாக செய்து இம்மையிலும் ஒரு மையிலும் மதிக்கப்படாத மக்கள் செய்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியினால் எழை மக்களாகிடம் மிகவும் சந்தோஷப்பட்டு கழிவற வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்வது மேலவாய்க்கு சொல்ல பணியாசம் தொடங்கினாலும் அந்நிய பாசினால் அவர் பேசுவார் இதுவே இழைத்தவரை இழைப்பாடு படத்திற்கு இழைப்பாடு இதுவே ஆறுதல் என்றால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் வேண்டும் பணம் வேண்டும் படிப்பு நன்றாக இருக்க வேண்டும் இதுதான் ஆர்வல் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றது அதெல்லாம் மனுஷன் கிடைக்கக்கூடிய அனைத்து மருந்தும் ஆர்வலிட்டு இருக்கிற மரமக்களுக்கு ஆண்டவர்களுகிற என்னிடத்தில் ஆறுகள் நான் முதலே ஆறுதல் என்று அவர்களுடைய பெற்றிருக்கின்றபடி வேளையிலே அந்த ஆறுதலை பெறாதிருக்கிறவர்கள் இயேசு அவர்களுடைய மக்கள் ஆறு நன்கு உணர்ந்து அந்த இயேசுடைய உள்ளத்தில் வாசம் வர வேண்டுமே மூலமாக அந்த உலகத்தில் வந்திருக்கிறபடியால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யார் வாங்குகின்றார்களோ அவர்களிட உலகத்தில் வாசம் பண்ண கடந்து வருகிறார் அலியம் நீங்க வாசிக்கலாம் வெளிப்படுத்தலாக இருபத்தி ஒன்றாம் அதிக ஆரம்பது வாசலம் ஏழு பர்மதத்தின் தூண்டாகும் ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் இது மனுஷருமத்திலே வாசத்திலும் இருக்கிறது அவரிடத்தில் அவர் வாசமா இருப்பார் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் ஏவன் கூட இருந்து அவர்களுடைய தேவராக இருப்பார் அவருடைய கண்ணீர்கள் யாவையும் ஆண்டவர் உலகம் எல்லாம் வியாபித்திருக்கிறவர் தான் எல்லாருக்கும் ஆண்டவர் தான் அவர் மனுஷனுக்குள்ளே வாசப்படும்படியாததால் மருத்துவத்தாமி நிலையில் இருக்கிறார் மருத்துவண்டர்கள் மற்றும் தேவலைகளும் வருத்தப்பட்டு பாரசுப்பவர்களே நடத்திருக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாரு தருவேன் பாபாஜி தேவனுடைய திட்டமிடத்தை மனுஷனுக்குள்ளே தேவன் மறுபடி வாசம் பண்ண வேண்டும் தேவனுடைய ஆவியான விலகிவிட்டபடியினால் மனிதன் கவலைகளையும் கண்டியர்களையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மறுத்து மறுபடியும் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ண வைக்க வேண்டும் என்று பிலாமானவர் விரும்பி இருந்த விருப்பத்தை நமது மக்கள் நிறைவேற்றியிருக்கிறார் என்பது அறிந்து ஆண்டவர் நாம் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறார் ஏழு பர்மோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருசத்தத்தை கேட்டு இதுவோ மனுஷரிடத்திலே இருக்கிறது அவரிடத்திலே அவர் வாசமா இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் அவர்களோடு கூட இருந்து அவருடைய பிரியமான தேவ ஜனவே கவலைகள் கண்ணீர்கள் வருத்தங்கள் சஞ்சலங்கள் ஏன் வருகிறது என்று அறிந்து கொள்ள முடியாமல் மக்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைன்னு தெரியுமா தெரியுமாங்களே அவ நான் என்ன செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்க கூடிய மக்களை தற்பொழுது தேடிக்கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு மாற்றமே இருக்கிறார் அவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய ஆண்டு துடைப்பார் என்று பரிசுத்தாவியார் ஹால அலுயா புரியமானுடைய கடவுள் ஒரு மனுஷனுடைய மனுஷனுடைய கண்ணீரை என்று சொன்னால் அதை விட மேம்பொரு வாழ்க்கை உலகத்தில் கிடைக்கவில்லை செய்யார் பிள்ளைகளுடைய கண்ணீரை செலவில்லை பெற்றோர்கள் கூட துடைக்கிறது அங்கே மக்கள் எப்படி துடைக்க முடியும் சொல்கிறார் பண்டிகை நாம் கொண்டாடி வருவார் மனுஷனுக்கு மருத்துவத்தில் சொல்லியிருக்கின்றபடியால் நம்முடைய உலக வாசமாக இருக்கிறார் என்பது நெறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக இருபத்தி மூன்றாவது செலுத்த வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் இயேசுநாதருக்கு தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசுநாதருக்குத்தான் ஆராதனை செய்தாலும் அந்த இயேசுடைய உளவிலே வாசப்பட வர முடியவில்லை என்பதை நன்பு உணர்ந்து நாம் நம்ப பெற்றிருக்கிற பாக்கியத்திற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் அவரின் வசனத்தை வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் நடத்துகிறார்கள்ங்களை சொல்ல பூஜைகள் எல்லாம் மேற்கொள்ளை விளம்பரங்கள் டி விளம்பரங்கள் படுகிறார்கள் அந்த சாமி அவங்க வீட்டில யாராவது ஒரு பிள்ளைகளை இறங்கி வந்துட்டா அவங்க படுற வேதனை என்ன தெரியுமா தேய் வந்துட்டியே அதுக்கப்புறம் தெரியும் சாமி வீட்டில் வந்து இருக்கிறாரு சொல்ல மாட்டாங்க மந்திரம் போகலாமா எங்க போகலாம் எந்த மருதமே கூட நான் பார்க்கிறேன் வீட்டுக்குள் வீட்டுல என்ன இருக்கு தெரியுமா சமாதானமும் சந்தோஷமும் அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காமல் போகின்றது நலமாற்றப்படுகிறார்கள் மதத்தை தவறு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இப்போது எலக்ஷன்ல போட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இயேசு யார் தேடுகிறார்களோ அது இருட்டறைக்குள் இருந்தாலும் சரி எங்கு காவல்துறை கொடுத்திருந்தாலும் சட்டத்தை கட்டினத்தை கை கொண்டால் அவர்களிடத்தில் திராவானவர் அன்பாக இருக்கிறார் அவர்களிடத்தில் நாங்கள் வந்து அவர்களோடு வாசப்படுவோம் என்று இறைவனாக இயேசு கருத்து இருக்கிறது இயேசுநாத வசனத்தின்படி வாழ வேண்டும் இயேசுநாத வாழ வேண்டும் என்கிற விருப்பம் யாருடைய உள்ளத்தில் உண்டாகின்றது அவருடைய உள்ளார் பிரியமான தேவஜானமே நம்முடைய உள்ளத்தில் இயேசுக்காக கற்கிருப்பமாக வருத்தமும் பொறாமையும் அந்த ஆவேலை உடனே சமுதனமாகி காயின் பொறாமை கொண்டு எரிசல் அடைந்து அந்த ஆவேலை கொலை செய்தது போல இன்றைக்கு உலகத்தில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படினால் நம்ம அவர்களுடைய கவனமாக நம்மளுடைய அவர் அமைச்சு விட மாட்டோம் இருக்கிறார் யார் பகைத்தால் மறுத்தால் ஏசு நம்மை விட்டு விலக மாட்டார் எனக்கு தொடர்ந்து இந்த பாதலை முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆவையானவர் திருமணம் பெற்றுகிறார் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தாவது வசதம் என் தகப்பணுவின் என்னை கைவிட்டாலும் கருத்தரு சேர்த்துக் கொள்வார் என்ற அரசாகி தாதி சொல்லுகின்றார் பகப்படும் தாய் குழு நாள் கைவிட்டு விடக்கூடிய சூழல் உண்டாக முடியும் கருத்தருந்தை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லியிருக்கமே உலகத்தில் எல்லாரும் கைவிட்டு விட்டாலும் யார் நம்மளை கைவிட மாட்டார் தெரியுமா நமக்காக சிந்தனை கொடுத்த ஆண்டனர் பரலோகத்தை விட்டு நம்ம வாசம் பண்ண வேண்டும் என்று உலகத்து வந்திருக்கின்ற ஆண்டனர் நம் அழகில்லை என்பதற்காக படிப்பு இல்லை என்பதற்காக பணம் இல்லை என்பதற்காக நம்மை கைவிட மாட்ட அநேக கணவர்கள் கைவிட்டு விடுகின்றனர் கட்டிக் கொள்வார்கள் அழகான ஆட்களை பார்க்கும் பொழுது அதிகமான சிறீதனம் கொடுக்கக்கூடிய குடும்பங்களை காணும்பொழுது தள்ளி விட்டதை வாங்கிக் என்று காலமாட விலக்கி வைத்தது மாதிரி கொண்டு வச்சுட்டு அடுத்த மாடை வாங்கிட்டு அப்படித்தான் மனிதர்கள் யாருமே இருக்கிறார்கள் ஏசிய மாட்டா இருக்கிற கைவிடமே மாட்டார்கள் உணர்வு நம்முடைய பெருக வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் அந்த சகோதரமானாலும் விலைக்கு வித்துக் கொட்டாலும் சொல்லி பருப்பு தலைதாகவும் எதற்காக தெரியுமா அவன் தேவனுடைய தரிசனத்தை கால்கிறான் தேவன் இருக்கிறார் நமக்கு அப்படிப்பட்ட கிடுமைகள் கிடைக்கவில்லை இந்த பொறாமையினால அடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள் சகோதரர்களை தடை செய்தாலே அவளை விலைக்கு வித்து விட்டார்கள் எந்த பரிசுத்தினதாக மத்திய ஆதியாக முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாக முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கையை இருபது வெள்ளி காசுக்கு அவர்கள் யோசனை எதிர்த்து கொண்டு போனால் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதற்காக பேமனுடைய ஆவி அவனோடு இருந்ததற்காக பேம தரிசனங்களைக் கண்டு சகோதர சீர்கேடுகளை கண்டித்து சொன்ன நிமித்தமாக சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை மிதமாக காத்திர முதலில் பின்னர் வியாபாரிகள் வியாபார விற்று அந்த நாட்களும் மனுஷனிலே விற்கிற காலங்கள் எல்லாம் இருந்தது அடிமைகளாக விற்று விற்று விடுகிற காலங்கள் ரோட்டில் யாரை கண்டாலும் அப்படிப்பட்ட இப்பொழுது குழந்தைகளை கடந்து கொண்டு போய் தூடுவார்கள் வேலை கண்டு செல்லி அழைத்துக் கொண்டு போய் விலைக்கு தூடுவார்கள் இப்பொழுது அடிமைத்தனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் யோசிப்பை விற்றுவிட்ட பிறகு அந்த யோசிப்பை அந்த எய்டில் உள்ள ஒரு பெரிய அதிகாரி ஒருவர் சிறச்சாலை தலைவர் ஒரு போட்டி பார்ந்து கொள்ளக்கூடியவன் விலை கொடுத்தவன் வாங்கி தன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறான் முப்பத்தி ஒன்பது நாலு அதிகாரம் ஆகியாகவும் மூணு முதல் ஐந்து வரை கர்த்தரவனோடு இருக்கிறார் என்றும் கருத்திரவனோடுபடி இருக்கிறது எஜமான் காணுகின்றான் பெற்றிருக்கிற தேவஜானமே நம்ம ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்மோடு பணி செய்கின்றவர்கள் வாழ்க்கை அப்படி மாற வேண்டும் இங்கு ஏன் உலகத்தில் எல்லாரும் இயேசுதானத்தில் வர முடியாமல் போனது காரணம் என தெரியுமா கிறிஸ்தவர்கள் இயேசுவை உலகத்தில் காண்பிக்காமல் போனபடினாலே மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார் என்கிற புத்தகத்தில் இந்தியாவுக்கு வந்திருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும் இயேசுநாதர் மிகவும் நல்லவர் அவருடைய தெய்வம் தெய்வ அவதாரம் அவருடைய உபதேசங்கள்லாம் மனிதவளத்துக்கு மிகப் பிரயோஜனமானது அந்த இந்தியர்களுக்கு மிகப் பிரயோஜனமானது இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ மதத்தவர்கள் ஏசுநாதனுடைய போதனின்படி வாழ்ந்து காட்டியிருந்தால் இந்தியா இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ நாடாக ஆகியிருக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்தியாவை தாறு மனு சொல்லி ஜெபம் எல்லாம் பண்ணுவார்கள் என்பதை அந்த வீட்டை ஜமான் காணுகின்றான் மோசமாக இருப்பது எவருக்கு தெரியுமா நமது மூலமாக அவரை உலகம் காண வேண்டும் என்பதற்காக வைக்க வேண்டும் என்பதற்காக தான் அண்ணாமிகளாக நம்மை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக உலகக்காரம் உயர்ந்துள்ள மதிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறபடி நான் நம்மோடு இயேசு இருக்கிறார் என்பதை வார்த்தைகளினாலும் பேச்சுகளினாலும் செயல்களினாலும் பார்வைகளினாலும் பிந்தனைகளினாலும் உடல்நடைகளினாலும் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதை மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை நான் தேவம் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் சாட்சி செய்யாது போனால் சாட்சிகளாக வாழாது போனால் இந்த உலகம் இயசுவை காண மாட்டாது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவனோடு கூட தேவம் இருக்கிறார் என்பது என்று எஜமான் கண்டு என்ன பண்ணினால் நாம் ஆசைக்கலாம் கருத்தம் எவதி நமக்கு வந்திருப்பது எதற்கு தெரியுமா நிமதி மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்மை ஆண்டு உயர்த்த வேண்டும் என்பதற்காக நமக்குள்ளே வாசமாக கடந்து வந்திருக்கிறார் உங்களை வர்களாக விட மாட்டேன்பத்தில் கொஞ்ச பேராகத்தான் இருக்க கொஞ்ச பேர்களும் சரியாக நம்ம இருப்போமானால் நமது மூலமாக பிறர் இயசுலாமதை காண முடியாது வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை உயர்வடையில் நமது மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வாழ்க்கையில் சொல்லுறோம் மற்றவர்கள் ஏடி ஆடி ஓடி வருவாள் உங்கள் ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களுக்காக ஜப்பு என்று சொல்லி மற்றவர்கள் காலமாக இருக்கின்றால் தேவல் எடுக்கிறார் என்பதை அறிந்து வீட்டினுடைய வேலைக்காரனாக வாங்கின அந்த அடிமைக்கு வீட்டின் சாரணை கருத்தனாக வீட்டுக்கு அதிகாரியாக வீட்டிலுடைய எல்லாவற்றிலும் பொறுப்புடையவனாகவே மாற்றினார் என்று சொல்லி வேதனை சொல்லி இருக்கின்றது அந்த பொறுப்பில் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த எஜமானுக்கு வீட்டிலேயே வெளியிலும் உள்ள எல்லாவற்றிலும் அழிக்காமல் இருக்கிறது அழியாமல் இருப்பது காரணம் என தெரியுமா தேவலுடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கின்றது இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்திற்கு அழிவு எல்லாம் வரப்போகின்றது அதனால் அருமையான தேவையில் நாம் இந்த உலகத்தில் இருக்கவர்கள் உலகம் அறியாது அழிவுகள் உண்டாக் அங்கு நாள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நமக்குள்ளது ஏவன் வாசமாக இருப்பதனுடைய நேன்மை என்பதை பெருமக்கள் நன்றி உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆமியான திருளம் இந்த இயசியக்கு பயங்கர சோதனைகள் வர ஆரம்பித்திருப்பது கடவுள் ஆசிரியத்தவுடனே அவன் உயர்த்தப்பட்டவுடனே அவனை எப்படி அவரையும் தாழ்த்த வேண்டும் ஆண்டவனை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தால் விரும்பி அவனை பாவத்தில் கள்வதற்கான சூழ்நிலை உருவாக்கினான் என்று சொல்லி பரிசுத்த வேதாக மக்களை வாசி தடிய என்பதை உணர்ந்து மிக கவனமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான இந்த சரிவம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றபடியால் இந்த ஆலயம் தேவனை மையப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறபடியால் சீட்டுப்படுத்தக்கூடாத உணர்வுகளும் இடத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவாணியவரை சொல்கிறார் என்பது சொல்லிக் கொள்ளுங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவனால் பயன்படுத்துகிற நேரத்தில் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற காலங்களிலே விழுந்து போகிற மக்களை காணும் என்றே நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பது அறிவித்துக் கொள்கிறேன் கஷ்டங்கள் பின்புகள் வரும்போது எல்லாம் ஜபங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காலையில் ஜபம் மத்தியாவை ஜபம் ராத்திரி ஜபம் போகிற நேரத்தில் தோத்துகிறோம் ஆசீர்வாதம் பெருக ஆரம்பித்த பொழுது நாம் ஜபம் ஆரம்பித்து விடுகிறது என்பது நமது கூடாது கவனமாக இருக்கு அமிகமாக பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் அவருக்கு எத்தனையோ பெரிய சோதனைகள் உண்டாயிருந்த போதிலும் அவர் ஜபத்தை கைவிடவில்லை தேவையாடு உறவுகளை அவர் குறைத்துக் கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறார் அதனால் அறிவியலாளர்கள் விலகல் கூட செய்ய முடியும் என்பதை உணர்ந்து பாவத்தை விட்டு ஓடக்கூடிய மனதில் உள்ளதாக காணப்பட வேண்டும் அப்பொழுது என்று சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு விட மாட்டேன் நான் உங்கத்திற்கு வருவேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆதிக்கரி கூட பேசிக் கொண்டிருந்தோம் தமிழகத்தில் உள்ள ஆரம்ப காலத்தில் கூட்டங்கள் பெருகி வந்து அங்கே போய் மக்கள் ஆறுதலை அடைந்து கொள்ளவே முடியாது மறுக்கப்பட்டு பாரசூம பொருளாதார ஆண்டு இருக்கிற இடத்திற்கு நாம் கடந்த அந்த ஆறுதலை நிறைவாக பெற்று வாழ வேண்டும் என்று ஆவியானது பொய்யான குற்றச்சாட்டுகள் அவனுக்கு வந்தது பொய்யாத பாவத்தை செய்தான் சொல்லி மனைவி கடவுளிடத்தில் சொன்னபோது கணவன் அவனை அடித்து சிறைச்சாலை அடைத்து விடுகின்றான் சிறச்சாலை தலைவன் ஒரு உண்மைப்பினால் தெரிந்து கொண்டான் உண்மையுள்ளதன் அதிகாரம் கிடையாது ராஜாவுடைய கட்டளையின்படி அடைத்தாழ் ராஜாவுடைய கட்டளையில கொண்டு வர முடியாது அந்த சிறச்சாலைக்குள் இருக்கிற மக்களால் நடத்துவதற்குரிய உரிமையை கொடுக்கிறார் தலைவனாக இருந்து வழி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கின்றது செப்பனங்களை நினைவு சகோதரமார்கள் என்று வணங்குவாங்க அடிமையாக வந்து சரச்சாலைக்குள்ளே வந்திருக்கின்றோமே என்று தவறு செய்யவில் உணர்ந்து உணர்ந்து கருத்தில் தீர்த்து கொண்டிருந்தால் பிரியமான தேவையானமே கடவுள் நம்போடு வாழ்க்கையில் சில உயர்வு கிடைக்கவில்லை என்று வாழ்க்கையில் எண்ணுகின்றோம் கத்திர வைத்திருக்கிறார் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் காலம் வரும்பொழுது எல்லாவற்றையும் அந்தந்த காலத்திலே அவைகளை நேர்த்தியாக செய்கிறார் என்று சொல்லியிருக்கிற முடியினால் தாமிரராஜா சொல்லும் இப்படி சொல்லுகின்ற அறுநூத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினேழு முதல் சில வசன்களை வாசிக்கலாம் அவர்களுக்கு முன்னாடி சிறையாக விற்கப்பட்ட சிறையாக விற்கப்பட்டான் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் ஒடுக்கினார்கள் பிராணல் இருந்தில் அடைபட்டிருந்தது பிராணல் இருப்பில் அடைபட்டிருந்தது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது வார்த்தை நிறைவேறும் வசனம் அவனை புடம்பட்டதே எல்லாவற்றும் ஒரு காலமைத்திருக்கிறார் அதை பரிசுமாக்கிக் கொண்டே இருக்கிறார் கருத்தொரு வாரத்தை நிறைவேறும் வரைக்கும் நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்காக உரிமைப்படுத்துவதற்காக தேவனால் பயன்படுத்தப்படுவதற்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக் கொள்வதற்காக நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் மாறுவதற்காக நம்முடைய எண்ணங்கள் சுமது எல்லாமே இறைவனாகவே மாறும்படியாக இருக்க தரும் பொழுது அதை கண்டு நான் சோர்ந்து புகார்படி நம்மோட ஆண்டு இருக்கிறார் விலகுவதும் உன்னை கைவிட முக்சொல் இருக்கிறாரே அவர் போதுமான மனதிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான பிக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன் சில வீடுகள் நம்மை பரியாசம் பண்ணலாம் ஒழுங்காக கோயிலுக்கு பூராகி காணிக்கைகள் கற்பனைகளை கைகொள்வதாக சொல்லிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வருத்தங்கள் ஏன் தீமைகள் நகையாடி பண்ணிக்கொண்டிருக்கலாம் சகோதரமான பேசிட்டே இருந்திருப்பாங்க செப்படக்காரன் போயிட்டான்டா அவனை போய் நாம கும்பிடுறதா எங்க கணக்கான தெரியல சட்டிபான கழுவுறானா பெட்டி மேலும் துணைக்கிறானா அடிமையாக இருப்பா செடமிட்டுக் கொண்டே இருந்தது சொல்லும் போது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடிக்கிறார்கள் அவன் பிராணன் இருந்திலே அடைபட்டிருந்தது கருத்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் அவருடைய மசனமனை புடமிட்டது ஜபதி அவனை விடுதலை கட்டவர்களுக்கு தெரியுமா இன்னொரு அடிமைத்தருத்துக்குள்ள கொண்டு போவதற்காக அல்லோ இல்லையா அடுத்த ஒரு பெரிய திறச்சாலைகள் அவனை விடுதலை அந்த ராஜாவுடைய பிரபுக்களை அவன் மனதிலின்படி நடத்துவதற்காக ராஜா ஆளமிப்பி அவனை கற்றவள்கச் சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் மக்களை அவன் மனதின்படி கட்டவும் ஞானிகளாக்கவும் வீட்டுக்கு ஆண்டவனாகவும் அதிபதியாக்கிறான் என்று சொல்லியோ சொல்லுவதற்கு மாணவர்களே ஒரு வாழ்க்கையிலே உயர்வுண்டாகுவதற்காக கட்டடமே அழைத்திருக்கிறார் நம்மளுக்கு தெரியுமா உயரும் தடத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக நமது மூலமா அனைவரும் கட்ட ஒழுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைவரும் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அனைவரும் என்பதற்காக வாசப்படும்படியாக தெரிந்து கொண்டிருக்கின்றபடியால் தேவஜன்கள் இந்த பாக்கியம் போதுமானது என்ற மனதிலையோடு கூட காணப்பட வேண்டும் போது என்ற தேவ பக்தியை சிறந்த ஆதாயம் ஆலைய எல்லாம் இருந்த போதிலும் மனுஷனுடைய ஆசை அடங்குகிறது என்ன வேணுமே அவர் திருத்தி அடைந்தவர்கள் இழைப்பாடு ஆறுதல் அடைந்தவர்களாக வருத்தப்பட்டு பார சூம பொருளே எல்லாரினால் உள்ளத்தில் வந்து நம்ம உயர்த்துவதற்காக தேவனால் என்ற மக்கள் மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும் என்று பரிசுத்தாவினர் ஒன்று பேச ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது பேரு ரிகிதம் மகிழ்ச்சியை வாசிப்போம் ஏற்ற காலத்திலே தேவனோட உயர்த்தும்படிக்கு வளர்த்தகைக்குள் அடங்கி இருங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்த பிறகு கிறிஸ்தவர்கள் வந்த பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அடங்கி இருக்க ஆடுபடி வழியை சாடி போய்விடுகிறார் என்ன நாம இயேசு அவரை கும்பிட்டு பிறகு கடன் தேர்ல கஷ்டம் தேரில் நோயு மாறலாம் அடைந்தார்கள் ஆண்டு பிரியமான தேவ ஜானம் ஏற்க காலத்திலே அவர்களை உயர்த்தும்படிக்கு உலகத்தில் உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு நம்முடைய உள்ளத்திலே வாசம் வந்திருக்கிறார் உன்னதத்தில் உள்ள பூமியில தாழ்ந்தடத்துக்கு வந்தது தெரியுமா நம்ம எல்லாரையும் உயர்த்தல் உன்னதத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அதனால் தேவச்சானமே தேவனமோடு வாசப்படுகிறார் அது பெரிய மேன்மையான பாக்கியம் பெரிய பெரிய மனத்தலையும் கேட்கும்போது மிக ஆச்சரியப்படுகிறார் மனிதனுக்குள் எப்படி தேவன் வாசப்பட முடியும் மனிதர் பார்வையாகிவிட்டாலே என்று சொன்னால் எண்ணுகிறார்கள் அடங்கியிருக்காத வாழ்க்கையிலே மிகுந்ததில விதிக்கிறார் அப்படிப்பட்ட ஆகிவிடாத துன்பம் தீரும் அந்த துன்பத்தை சகிக்கிறார் தானே அது போதுமானது என்ற மனநிலை நமக்கு எனக்குயிறி சென்றது நம்முடையபடினால் அவர் மூலமாக நாங்கள் அந்த ராணுவ சென்றனுக்கு தூய்சத்தம் அறிக்க போயிருந்தோம் அனைவரம் பெற்றார்கள் பலர் ஒப்பு கொடுத்தார்கள் அவர்கள் ஒரு சகோதரர் உடனடியாக ஞானம் சாதம் பெற்று சபையிலோடு பாசார் அதிகமாகிவிட்டது அங்குள்ள பஸ் கிடைக்காது தங்கியிருங்கள் இடம் சாப்பாடு விட்டு காலையில் போகலாம் என்று நாங்கள் அங்கிருந்து மறுநாள் வேறு இடத்துக்கு உழ்த்து வேண்டும் என்று உத்தரவு பெற்றிருந்தபடினால் இல்லை எப்படியாவது லாரியாவது பிடித்து போய்விடும் என்று சொல்லி அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு நாங்கள் போய்விட்டோம் ரோட்டுக்கு போன பிறகு வேறு நேரம் போய்விட்டது எட்டு மணி ஆகிவிட்டது அங்க பஸ் எல்லாம் கிடைக்காது அதுக்கப்புறம் லாரிகளோடு எந்த லாரி நிறுத்தினார்டில பனியெல்லாம் மழை போல பெய்து இருக்கிறது கட்டி கட்டியா மழை பெய்து கொண்டே இருக்கிறது பணியாக இருக்கும் போட்டு எந்த லாரியாரும் நிறுத்தின மாடியில் நாங்க மூன்று பேர் நிறுத்தினர் உட்கார முடியாதான்னு பார்த்துட்டு எப்படி நடந்து போயிருக்கோம் நினைஞ்சு போய்ச்சு கை பல்லாம் கை கொண்டவுடன அடிக்க ஆரம்பிச்சு கட கடை கடந்த பாடம் கூட போறதுனால படிக்குழு நினைஞ்சிட்டு போறோம் கைகாலம் விலவெல்லாம் ஆகி போயிடுச்சு நாளைக்கு காலையில் எப்படி உள்ள போக முடியும் என்று சொல்லி நான் இடத்துல மனதுக்குள்ள புலம்பிட்டே போறேன் ஆரம்பித்தோன்னா உள்ள இருந்து பயங்கரமான சத்தம் வந்து என்ன சத்தம் தெரியுமா நானும் உங்களோட பணிக்குள்ள நினைச்சிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு வியாதியாக இருந்தால் அந்த வியாதியிலே ஆண்டவர் வருத்தப்படுகிறார் நமக்கு வறுமையாக இருந்தால் அந்த வறுமையில ஆண்டவரும் கலந்து கொள்கிறார் நமக்கு நெருக்கவர் ஆண்டவர் நெருக்கப்படுகிறார் நிச்சயமாக ஒரு நாள் நெருக்கப்பட்ட விடுதலை தருவார் ஏன் தெரியுமா நம்மை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக உங்களை திக்கேற்றவர்களாக விடமாட்டேன் வருவேசியமாக இருந்த சட்டத்தை கேட்டவுடன் உடம்பில் நான் சூடாகிவிட்டது பனி பெய்து போதிலும் பணியாக தெரியவில்லை உடனே வேகமாக நடந்த போல் நாங்கள் வந்து அங்கு ஆண்டிலே சூடுதண்ணி எப்போ இருக்க வேண்டியம் பறந்து விட்டு ஒரு சில வினாடிக்குள்ள கோயில் அந்த திறந்து விடும்போது பயங்கரமான விஷயமா இருக்கும் அப்படி அந்த குளித்து விட்டு ராத்திரியை மாறி ஒளித்திருத்த ஆறுகளிலே கடக்கும்போது நான் கொடவே இருப்பேன் செய்யும் போது அஞ்ச வேண்டாம் வேகாதிருப்பா நான் கூடவே வருவே அவ்வளவு பெரிய ஒரு பாக்கெட்டை நாமல் ஆறு மடைந்து கூட இருக்கிறபடினால் மனிதருக்கு என்ன கிடைக்கிறது என்ன கிடைக்க போறது என்பதை உணர்ந்தது ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தபடியால் மூலமாக நமக்குள்ளே வாசப்படுகிறபடியால் மிகுந்த மேன்மை அடைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற அதிகாரம் ஒுரை நம்மை உயர்த்த வேண்டும் என்று அழைத்திருக்கிறபடி நாள் அவருடைய பலத்த கருத்துகள் அடங்கி இருக்க வேண்டும் அவரையும் கொண்டு போட்டாலும் அவர் மீது எப்படி இருக்கணுமா நம்பிக்கையாக இருப்பேன் எல்லாம் போயிட்டது ஆடுபாடுதான் போயிட்டது பத்து குழந்தைகளும் செத்து போய்ட்டு உடம்பு அழிஞ்சு மனைவிக்கு கடுமையான கோபம் மனுஷா இன்னும் அந்த கடவுளை கும்பிடணுமா என்று மனைவி கூட கேட்டால் பைத்தியக்காரு பேசுகிற மாதிரி பேசுகிறேமா அதற்கு நன்மைப்பட்டு நாம் தீமை அனுபவிக்க கூடாதான் என்று தெரியும் பெரிய மாதத்தை உங்களுடைய ஆயுக்குரிய வாழ்க்கை எப்படி நிறைவு இருந்தால் மாத்திரம் ஆடுவதும் வருவதும் சாட்சி கொடுப்பதும் குறைவு இருந்தால் ஆண்டவரையும் மறந்து விடுவதும் இது எதை காட்டுகிறேன் தெரியுமா ஆண்டவரை நாம் காட்டிக் கொடுக்கிறதாக மாறிவிடுகிறோம் என்று காட்டுகிறார் அப்படி ஆகிவிடாதீர்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்து மடிக்கும் அடங்கியிருங்கள் முதல் நாளிலே கலிலாவில் உள்ள கானா கல்யாணம் நடந்தது மூன்றாம் நாளிலே கலியா கலிலா உள்ள கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்தது மூன்றாம் நாள் மூன்றாம் நாள்ல என்ன கடமை தெரியுமா செவ்வாய் கிழமை இந்துக்கள் தான் வெள்ளி சேவா கல்யாணம் முடிக்கமா இப்ப கிறிஸ்தவங்களை அவளோட சேர்ந்துட்டாங்க நானும் அண்ணன் தான் பண்ண ஒண்ணா தான் போரத்துக்கு தான் அதனால வெள்ளை சிவாஜி கல்யாணம் நடத்தணும் ஏன்னா கர்நாள் பாத்தீங்களா எந்த கர்நாள் தெரியல வேகத்து மூன்றாம் நாளில் கணிலியா அவர்களா அவர்கள் கல்யாணம் நடந்ததுக்கு அழைக்கப்பட்டு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்களோக்களுடைய கூட தெரிஞ்சு இடத்திலும் ஆசீர்வாதம் சொல்லவில்லை சங்கதாபுரத்து பக்கத்துல சிகளப்பணவர் அஞ்சு கிராமத்து கிழக்கு சற்று இருக்கிறார் சாயங்காலம் வந்துட்டு காலதான் போவார் அவருடைய சமயத்தில் ஒரு பயங்கர வியாதி அந்த வியாதியை மருத்துவர்களால் குணமாக்க முடியவில்லை தொண்டர்கள் இருந்து மோல வரைக்கும் புண்ணாக மாறிவிட்டது குடல் எல்லாம் அது மறந்தே கிடைக்கல ஆசிரியர்கள் செவழித்து செலவழித்து கஷ்டமாக குழந்த ஆகாரம் சாப்பிடக்கூடாதுலாம் காலையில் சமைச்சு வச்சுட்டு போயிருவாங்க மத்தியானத்தை எடுத்துட்டு போயிருவாங்க காத்திரி வந்து மீடியா இருக்க சூட வச்சு காத்திரி சாப்பிட்டு விடுவாங்க நேரம் இருக்கும் ஞாயிற்றுகளை மாத்திர ஏதாவது பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க எல்லா வேலை செய்கிற குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஜாயகாரம் குழந்தை ஜாகாரம் சாப்பிடக்கூடாது புதுசாக தான் ஏதாவது பண்ணணும் அதுல வீட்டில் மனைவிக்கு மருத்துவம் பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ட மருத்துவத்து போது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போது பகப்படும் தாயினை கைவிட்டாலும் கருத்துருந்தை சேர்த்துக் கொள்வார்கள் தேவை தலைமை குடும்பத்தில் பெரிய குடும்பங்கள் படித்த குடும்பங்கள் பழகியில் இருக்கிற குடும்பத்தில் இப்படிப்பட்ட பரிதாபகரமான சூழல்கள் உண்டு என்பதை இந்த தொல்லைகள் இருந்தவர்களும் விடுதலை பெற முடியவில்லை என்பது அறிவித்துக் கொள்ள வேண்டும் அங்க வந்து ஆண்டு சமூகத்தில் சொன்னார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்த பிறகு ஒரு பெரிய புழு ஒன்று குடலில் இருக்கிறது அது இந்த பணம் கொட்ட புழு மாதிரி ஆயிரவாத கால்கள் கணக்கான கால்களை உடைய ஒரு பெரிய புழு இருக்கின்றது இந்த புழு காலை வைத்து எங்கெல்லாம் ஏறுகிறதோ அங்கெல்லாம் புண்ணாகி விடுகின்றது அது தொடர்ந்து கிளம்ப திரும்ப கிழந்து மேலே போய் உணவு எல்லாமே புண்ணாக இருக்கிறது கொடுத்து இந்த புழுவை கொண்டால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அறுவை சிகிச்சை பண்ணி புழு எடுக்க வேண்டுமானால் உயிரினத்தில் இருக்கிறதில்லை பிரயாணம் பண்ணிக் இருக்கின்றது என்று மருத்துவர்கள் சொல்லி வாழ்க்கை முடிவை இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு எல்லா இடத்துல பெற்றார் பெற்றார் அவருக்கு ஆட்களில் ஆலோசனைக்காக ஒரு சின்ன ஆலோசனை தான் சொன்னால் வெண்வெட்டு தண்ணீர் நனையப்பட்டு இந்த தண்ணீர் காலில சாயங்களை குடிக்க சொல்லும் சொத்து போடுதான் பிரியமானது பூ உண்டாக்கிறது யாரு தெரியுமா இந்த புழு எப்படியானாலும் சாகம் என்பது அவருக்கு பார்த்திருந்தான் தெரியும் ஒரு வாரம் கூட தாமதிக்க மாட்டார் ரொம்ப தூரம் ரெண்டு பஸ் ஏறி வருடம் செட்டி குளத்திலிருந்து அஞ்சு கிராமத்துக்கு ஒரு பஸ் அஞ்சு கிராமத்து அள்ளி இருக்கு ஒரு பஸ் ரெண்டு பஸ் ஏறி ஆயுண்டே இருக்க எங்க போயிட்டு போறீங்க மாறந்தோறும் சாயங்காலம் காலையிலும் பாக்குறேன் நீங்க இந்த மாதிரி சர்ச்சை இல்லையா இல்ல அது எங்க இடம் தான் என்ன விஷயமா எனக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருந்தது அதுக்காக வந்து ஏன் உங்க ஊரில் கோயில் இல்லையா கேட்டாங்க வீட்டு முன்னால பெரிய கோயில் இருக்குது மணிக்குண்டா உண்டு மடிக்கிற மாதிரி நாலு மைலு கேட்கும் அங்கேயும் அங்கே கோயில் இருக்குல்ல இயேசுநாதர் அங்கே இல்லை நாங்கள் சொல்லவில்லை ஏசுநாதருடைய நன்மை பெற்ற மக்களை பிடித்திருந்தார் பிரியமான தேவஜனமே யேசு கிறிஸ்து இருக்கிற என்ன இருக்கு மாறி மாறப்போகின்றது ஆச்சரியப்படும்படியாக இவருக்கு இந்த வாழ்வு என்று செல்லும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கடன் கொடுப்பார் என்பது அறிவித்துக் கொள்வது ஆகிறார் நம்மளுடைய யார் இருக்கணும் ஏசுநாதர் கூடவே இருக்கணும் ஸ்ரீசரிடம் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் அழைக்கும் போது கூட யாரு போகலாம் தெரியுமா போகிறார் விலகுவதும் சொந்தக்காரங்க விடாது அங்கம் உரைய போறதுன்னு சொன்ன உடனே அம்மா போய் சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டுல ரசம் குறைய போகுது ஏதாவது நீங்க செய்யலாமா என்று சொல்லி வேசு முதலாவது அற்புதம் வெளியரங்கமான அற்புதம் அதான் திருவேத்தின இருக்கிறது ஆனா வீட்டுல நிறைய அற்புதம் செய்திருக்கிறார் அம்மாவுக்கு தெரிந்தவர்கள் சொல்ல வந்தார்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்ட கேட்டால் என்று சொல்லியிருக்க மாதாவிடத்தில் கேட்டால் யேசுநாதர் தருவார் என்று நம்பி மாதாவிடத்தோடு அடைகிறார்கள் அந்த மாதா என்ன சொன்னாங்க இருக்கிறார் என்பதை அறிவித்துக் கொண்டு என்ன அவரட் வேலைக்கார நோக்கி நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதன்படி செய்யுங்கள் என்றேசநாதிரியே நம்முடைய வீட்டில் வந்திருந்தாலும் நம்ம நினைவுகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகாமல் போதுக்கு இது ஒரு காரணம் சொல்லுகிறியாத சொந்த சொல்ல பயன்படுத்த மற்ற காரியா ஜாதி அலைகிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுறோம் ஏசுநாதனுடைய தாயார் கேட்டார்கள் ரசம் ஒரேவாய்ப்போரு செய்யலாம் என்று சொல்லும்போது சரியே உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை ஹலே ஒரு கடவுளைய ஆசீர்வதி அறிவித்துக் கொள்கிறோம் அவரை அழைக்கின்றும் அந்த அந்த மசனம் அவரை புடமிட்டுக் கொண்டே இருந்த நாள் கணக்கு செலவில்லை இத்தனை மாதம் இத்தனை வருஷம் கழிச்சால் ஏற்ற காலத்தில் தகப்பனின் தாயின் கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னவர் அந்த தாய்காலா ஒரு கல்யாணம் வீட்டில் போய் ரசம் என்று சொன்னபொழுது எனக்கும் என்ன என்று சொல்லி அனை இனமாக என் பேசினார் அம்மா சொன்னதுக்காக அற்புதம் செய்தியை பார்த்தார் மக்கள் அப்படி ஏமாண்டர்களாக காணப்படுகிறார்கள் வாழ்க்கையை பெற்றுக் கொண்டிருந்த போதிலும் இல்லாதபடியினாலே முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றோம் முறையிட ஆரம்பிக்கிற அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றோம் நேரத்திலே கெட்ட சாட்சிகளை சொல்லவும் ஆரம்பித்து அப்படி ஆகிவிடாதீர்கள் காலிர் பார்த்துட்டே இருக்கிறேன் அதுக்கு முன்னால கொடுத்திருந்தா அதுக்கு மதிப்பு இல்லாம போய்டும் அதனால கடவுள ஆசீர் கூடிய ஒரு நேரம் இருக்கிறது அப்போ கட்டாயம் ஆசிரியப்பாருமே என்று அன்னதாக உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் வீட்டுல பேசிக்கொள்வோம் ஒண்ணுமில்லிவாதம் பொதுவாக கன்னியாகுமரி ஜெல்லாவில நெல்லி உள்ள பத்தியத்துல பத்தியம் என்று சொல்லி ஒரு பார்த்து செய்திருப்பாங்க மரத்துல இப்ப அதெல்லாம் கிடையாது இப்ப அடிச்சோட களத்திலேயே வித்துட்டு போயிடுறாங்க வேற எல்லாம் ரூம் எல்லாம் கட்டி அதுக்குள்ள சேமிக்கிறாங்க முன்னாள் வீடு பாக்ஸ் மாதிரி ஒரு அம்பது மூணு மூட நெல்லு பிடிக்க முடியாத ஒரு பாக் சிச்சி வச்சிருப்பாங்க அறுவடை வரும் போது வெளியெடுத்துட்டு பழைய நெல் எல்லாம் வெளியெடுத்துட்டு வண்டு கிண்டு இல்லாத சுத்தமா வச்சிருப்பாங்க புதிய நெல் போடுறதுக்காக அது போல பழைய மாற்றி விட்டு புதிய ஆசிர்வாத்தரக்கூடிய நேரம் வரும் வரையிலும் அமைதியாகவே இருக்கு எல்லா ரசமும் காலி ஆயிச்சுது வேலைக்காரணத்துல சொன்ன தண்ணி வித்துங்கப்பா சொன்ன வேலைக்காரங்க மாறுத்தரும் ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டதற்கு விருப்பம் இல்லாமல் போயிடுவார் என்ன காரணம் சொல்லிக் கொள்கின்றோ அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதற்கு மாறாக நீங்க சின்ன காரியம் சிந்தித்தாலும் பின்னர் உங்களுக்கு ஆலோசனை தரவே மாட்டார் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் அதிகமாக இருக்கிற அவர் உங்களுக்கு என்ன சொல்லுறாரோ அப்படி செய்யுங்கள் பல காரங்கள வாய்ப்பாக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சொல்ல போனார் என்ன சொல்ல போறார் என்று கல்யாணம் வீட்டுக்கு வந்தது கால் கழுதுக்காக கறச்சாடிகள் அங்கே இருந்தது சாடிகளில் தண்ணீரை யாரும் கேட்கல அந்த இயேசுக்கு அவ்வளவு புரிய மரியாதை கொடுத்திருந்தார்கள் மனு மிகுந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை ஏராளமான சுக வேண்டும் என்று கேட்டபொழுது வீட்டுக்கு வந்து குணமாக்குறேன் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் என்னுடைய விட்டு நான் அதிகாரத்தில் உயர்ந்தவனாக இருந்தால் ஒருவன் வாய்ந்தால் வருவான் போயிருந்தால் போவான் இதை செய்யால் செய்வான் நீரினுடைய வீட்டுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் அப்படி இந்த வேலைக்காரன் படைப்பாசுநாதர் ஆச்சரியப்பட்டார் சிறுவேலுக்கு நான் காணவே இல்லை பிரியமருடையே நம்முடைய உள்ள என்னத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா வார்த்தையை நம்புகின்ற விசுவாசம் நம்பிக்கை அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் எத்தனை ஆண்டுகளான இப்படி சொல்லியிருக்கிறார் நடக்கும் இந்த எண்ணத்தை இருந்தால் தவிர இல்லாத போனால் நிறைவேறாது என்பது அறிவித்தவர் எப்படி பேசிக்கொள்ளலாம் எப்படி நினைக்காதீங்க சத்தியம் உள்ள தேவன் ஒன்றையும் விழுந்து போக விட மாட்டார்கள் செய்யாதிருப்பது எழுதியிருக்கின்றது வேலை வந்தவுடனே தண்ணீரை விட்டு விழுந்து வேக வேகமாக ரெடிமடு அப்படி இது போடுவார் நினைச்சிருக்க நினைக்கல அவர் என்ன செல்வாரு பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தார் கொண்டு கொண்டு போய் காரணத்தில் கொடுங்கள் பதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் இப்பொழுது இந்த தண்ணீரை கொண்டு பந்து விசாரிப்பு கொண்டு போங்க சொன்னார் அவர்கள் கொண்டு போனார்கள் கொண்டு போகும் பொழுது கட்சமா சிரசமாக மாறிவிட்டது தண்ணீரில் காத்தரசல சொல்லி வாழ்கின்ற வாழ்க்கையை பெற்றிருந்த போதிலும் அந்த கிறிஸ்து சொல்ல வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படியாமல் போமானால் நிச்சயமாக நமக்கு ஆறுதல் குறையும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு ஆசைப்படுவது போல ஜனங்களை ஆசீர்விப்பதற்காக நம்ம உயர்த்த வேண்டும் என்பதற்காக சிக்கேற்றவர்களாக விடாத சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக உயிர் ஆண்டவருடைய உள்ளங்களிலே வாசமாக இருக்கின்றால் அந்த உயர்வை அடைந்து கொண்டிருக்கிற இடத்திலே அவர் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே நம்ப வேண்டும் அப்படியே தண்ணீரை கொண்டு கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு கொள்ளுங்கள் என்று அப்பொழுது கைவிடுவதற்காம் தண்ணி இருக்கிறான் சொல்லவே இல்லை புரியமானது மாறுத்தரும் பேசாது அப்போ சிலவர்களுக்கு இந்த ஆரம்ப காலத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுமா திருப்பி கேட்காத ஒரு விசுவாசம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏன் என்று கேட்கவே கூடாது அனுப்பிதான் விட்டு விட்டுவிட்டு சொந்த தேசத்தை இழத்தி விட்டுவிட்டு நான் காணிக்கிற தேசத்துக்கு போக மாற்றுவேன் எந்த காரணமும் கேட்கல இப்போ எல்லாருக்கும் ஊழியர்களுக்கும் சங்கடம் தான் ஊழியை கிடையாது என்ன தெரியுமா வாழ்க்கை அவருக்காக அரப்போடு செய்து கொடுக்கிறது சேவம் எழுதி கொண்டவன் படைப்பு கடத்தலை சுற்றிக்கூடாது என்று பேர் எழுதி கொண்டவர்கள் இவரை நான் சொன்ன வீட்டுல விவசாயத்தை பண்ணிட்டு இங்க வர்ற தொகுத போட்டா எங்க அனுப்பணமும் அது ஒரு கருத்து ஊழியம் எல்லாம் அப்படி இருக்கிறது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் அப்படிப்பட்ட மனதிலே இறங்கினேசு ரோடு ஒரு வாசமானது எதற்கு தெரியுமா நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவருக்கு வேண்டும் என்பதற்காக நம்ம உயர்த்த வேண்டும் என்பதற்காக வாசமாக இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அடிக்கடி கேட்பதற்கு கவனமாக இருந்தது யாராமோ சொல்றதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறதை கேட்பதற்கு ஏன் திறக்கவில்லை அதற்கே நேரத்தை செலவு செய்வது என்பதை அன்பு உணர்ந்து ஆண்டவர் பேசுவதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்போம் ஒப்பமானால் நிச்சயமாக பேச ஆரம்பிப்பார் அதனுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்கும் மிகுந்த ஆசிரோபமாக இருக்கும் அப்பொழுது இருக்கிறார் என்பதை யாரும் கண்டனம் அண்டைக்கு வர முடியும் என்பதை உங்களுக்கு அழைத்துக் கொள்கிறோம் போங்கள் என்று சனதம் அப்படியே ஒன்று பேதிரி ஐந்தாம் அதிகாறு ஏழாவது வாசிக்கின்ற பொழுது இங்க வருஷத்தை பேரறிவிதமாக வாசிக்கலாம் அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்களுக்கு அவர்களும் விசாரிக்கிறது நாளைக்கு என்ன தேவை எல்லாம் அவருக்கு தெரியலாம நாளைக்கு நாம் அவனது காரியத்துக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டுமா வெயில் கொடுக்க வேண்டுமா காற்று கொடுக்க வேண்டுமா பதிவு ஆகாதம் கொடுக்க வேண்டுமான மக்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இவங்களுக்கு முடிஞ்ச ராத்திரியை அவர் உங்களை சாதிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்களுக்குள்ள எதற்கு வந்திருக்கிறார் தெரியுமா உங்களை சாதிக்கும்படியாக இந்த சந்திக்கும்படியாக உங்களை சமோதனம் கொடுக்கும்படியாக கண்ணீரை துடைக்கும்படியாக உங்களுக்கு வந்திருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லிவிட்ட பிறகு மறுபடியும் கவலைகளை அவர் மேல வைக்கவில்லை நீங்க நிறைவேற்றி ஆண்டு சொல்லிவிட்ட பிறகு அங்கிருந்து உத்தரவு வந்துவிட்டாதான் உங்களுக்கு அந்த கவலை மாறும் கடிரோடு கவலையோடு மகளை கலங்காது கவலைப்படாத நான் அதை செய்வேன் என்று சொல்லி வார்த்தை வருமானால் அந்த கவலை மாறி போகிற இந்த ஊழி காலத்துல பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கும் யார்கிட்ட ஆலோசனை தெரியும் ஆலோசனை கிடையாது ஆலோசனை தான் வரும் இடத்துல சொல்லும்பொழுது அங்கிருந்து ஒரு சத்தவர் மகனே கவலைப்படாதே இவைகளை இப்படி நான் செய்து முடிப்பேன் உடனே ஆறுதல் தேர்தல் உண்டாகிவிடுகிறது அதற்காக எல்லாருக்கும் அப்பா நெகிட்டிவ் எனக்கு காசு உண்டான கேட்கறதுக்கு இல்லை அவர் நம்மளை சாதிக்கிறதுக்காக நம்மை நடத்துவதற்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வாதத்தோடு இறங்கி இருக்கிற மட்டினால் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்துவிட வேண்டும் ஒரு புரட்சிங்க ஒரு ஒரு வயசானவர் மூட்டை சுமந்துட்டே போனார் ரோட்ல ஒரு பையன் மாலி பையன் மாட்டு வண்டி சக்கடா வண்டி அடிச்சுட்டு போயிருக்கா லோடெல்லாம் இறக்கிட்டு எப்படி வண்டி அடிச்சுட்டு இவரு மூட்டை சுமந்துட்டு போன பாத்த உடனே தாத்தா வண்டியில ஏற்றிக்கிடணும் அவர் நினைச்சு வண்டி பாட்டி அவர் ஓரத்து நிப்பாடு தாத்தா வண்டியில ஏறி கிடைங்களான்னு சொன்னா தம்பி ஏறுனா வண்டி உருண்டுமே இல்ல தாத்தா மாட்டை நல்லா பிடிச்சிடுறேன் மேல ஏறிது அப்படி சொன்னது மூட்டை வச்சுட்டு ஏற முடியாத மூட்டை முல்ல வண்டிகளை போடுங்க மறுபடியும் ஏறி உட்காரு சொல்ல மூட்டை உள்ள போட்டாரு நீர் வெளியே ஏறி உட்கார்ந்தாரு உட்கார்ந்த என்ன பண்ணாரு மறுபடியும் எடுத்து வச்சிட்டாரு மூட்டை தாலையடுத்து வச்சுட்டு உட்காந்து எடுக்கிறாரு இளம்பெஞ்சி வண்டியை ஓட்டிட்டு கேட்கலாம் தாத்தா எந்த ஊருக்கு போனோம் இந்த ஊருக்கு பாப்ப பரவாயில்ல அந்த ஊரை தாண்டி தான் போறேன் உங்களை ஊர்ல இறக்கி விட்டுட்டு போறேன் வருது கச்சாப்பா சத்தம் வரல ஏ இவர் இப்படி பேசுறாங்க திரும்பி பார்த்தா மூட்டை தாலையிலேயே வச்சுட்டு இருக்கிறாரு ஏன் தாத்தா நீங்க வண்டிலேயே இருந்தீங்க கவலைகள் கண்ணீர்கள் நாமையே சுமந்து சுமந்து அழுது அழுது சிந்தித்து சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு இன்னும் ஆறுதல் கிடைக்காமல் போய்டுவது அவர் மேல் வைத்து அவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆறுதல் அளிக்கும்படியாக நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய உள்ளே இப்போதே காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தேவனும் வாழ்க்கை இவ்வளவு அருமையாக இருக்கிறதே துன்பத்திலும் துயரத்திலும் ஆறுதலோடு கூட வாழ்கிறார்களே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மாறுகிறோம் என்பதை மற்றொரு உணர்ந்துகின்றபடி நாட்களில் சதசாலை கொண்டிருந்த போதிலும் அவர் தேவனோடு இருக்கிறது அறிந்து கொண்டது வந்து கொண்டார்கள் அந்த ரோம பேரரசன் அவனை அழைத்து அதிபதிகள் அவனை அழைத்து அவனை பெரியவனாக மாற்றும் பொழுது தேவ ஆமியாய் பெற்றவனை போல பெரியவன் உலகத்தில் ஆளுமையே தேவன் தாழ்த்து தங்க வந்தார் என்று பரிசுத்தன வாக்கிட்டு தானியலின் புத்தகம் மூன்றாவது வாசிக்கலாம் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது நாகப்பட்டம் கிண்ணம் தம்பு முதலான சகலவித கீதவாசங்களின் சத்தத்தை கேட்கும் போது கால நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொண்டு அழுத்தமாயிருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதி அந்நிலமே எரிக்க அச்சனை சூழலின் அடுவிலை போடப்படுவீர்கள் உங்களையின் கைக்கு தப்ப வைக்க போகிற தேவன் யார் என்ற அறிவிக்கி என்று விரும்புகிறார் பல சட்ட திட்டங்களும் மேற்கொள்ள வந்தாலும் அவருடைய உணர்வுகள் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா எங்களுடைய தேவன் நாங்கள் சட்டி காத்துவார் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பிக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் என்று சொல்லி உலகத்தில் பெரும்புகளில் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரம் போதாது இருக்கிறார் உண்மையான உணர்ந்து ராஜாக்களும் அதிகாரிகளும் விரும்புகின்றபடியால் விட்டுகிற மனதிலும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதமானது கள்ளத்தனமாக மனம் திரும்பி இருக்கிறது சட்டம் தலையிடும்போது யாரு கள்ளத்தனமாக வேட்பக்கம் போயிடுவார்கள் கொஞ்ச நாள் இருந்த இப்போது அப்படி இல்லை சும்மா வேலைக்காக ஒரு மாற்றம் தான் அப்படிதான் தூக்கொண்டு தவறு தேவன் யாரோடு உறுதியுள்ளவர்களாக இருப்பார்கள் தேவனுடைய சிலையை வணங்க வேண்டும் வணங்காது போனால் எரிகிற அக்கிரி சூழலில் போட்டு விடுவோம் யார் எந்த தேவ மலையினுடைய கருத்து முடியும் என்று கேட்டபொழுது அங்கே தேவனுடைய பிள்ளைகளை பதறி சொல்கிறார்கள் வாசிக்கலாம் ஆபய திருவாய் என்பவர்கள் நோக்கி ஆச்சாரே இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்வீங்க அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் லாகு ஆத்மிச்சாருடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா அதிகாரிகளும் வந்து செயல் உடல் தடவை கட்டி காலம் கட்டி கட்டின் கூறி கண்டரை எல்லாம் அடித்து முடித்தோன்னு எல்லாரும் சாஸ்தாங்க வாழ்க்கை கோஷமிட்டார்கள் இடத்துல பெறாது பண்ணினால் ராஜாவே உம்முடைய அரண்மனில் வேலை செய்கின்ற எங்கள் தேசத்துக்கு வந்து பிடித்துக் கொண்டு வந்த இந்த அகதிகள் உம்முடைய ஆறாவது செய்ய மாட்டோம் என்று நிமர்ந்துதான் காப்பாற்றுவதற்கு ஆளு என்று சொல்ல ஆகிறார் அக்கினி சோலைக்கும் நீங்கள் வாக்கி விடைப்பார் மாணவலி நம்மோடு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உணர்வுகளாம் அப்படி ஒரு நாள் மாறியா இருக்கும்போது யாருமே சுட்டரித்து விட முடியாது அந்த தேவன் நம்ம வீட்டு விலகினால் மாத்திரம் சரீரத்தை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க கலந்து விட்டபடினால் நம்மை கொள்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது உன் கண்மணியை முன்னை தொடுகிறவர் என்னுடைய கண்மணியை தொடுகிறார் என்று எரியார் அக்கிலி சூளைக்கும் பாஜக உம்முடைய கைக்கு எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை உயிர பொருடைய பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகி உமாக்கு தெரிந்திருக்க கடவுள் எச்சரிக்கிறோம் என்று சொன்னது போல இருக்க ராஜாவாகி உமாக்கு தெரிந்திருக்கிறது நல்லது இதுவரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த எரிக்கிற அக்கிரிச்சோடைக்கியங்களை காப்பாற்றுவார் உங்களுடைய அரசியல் சட்டத்திற்கும் எங்களை காப்பாற்ற முடியும் சட்டத்தினர் எழுதியிருக்கலாம் திட்டத்தை மாற்றிாது வாசப்படுகிறது மேன்மையன்றாக புரிந்து நாம் தைரியமாக வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ராஜா அவனுடைய கோபம் அதிகமாகிட்ட நம்ம அருண்மனையில் நம்முடைய சோற்றத்தின்ன வருவோம் நம்ம வீட்டில் அடிமையாக வந்தவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டா நம்முடைய தேவனை கும்பிட மாட்டான் போராடுகிறான் சொல்லி வச்சு நெருப்பு ஏழு மடங்கு அதிகமாக கொதிக்க ஆரம்பித்து எல்லா ராணுவ அதிகாரிகளும் சேர்ந்து நெருப்பு அதிகமாக இந்த மூன்று வாலுகளையும் பிடித்து சாலையோடு சுத்தி கட்டி தூக்கி கொண்டு ஆறு பேர் தூக்கிட்டு போனாங்க ராணுவ ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து கையாலம் பிடித்து ஆட்டி துருக்கி நெருப்பு கொள்ள கொண்டு போடும்பொழுது அந்த நெருப்புடைய வேகமும் இந்த ஆறு ராணுவ வீரர்களை கொண்டு இந்த மூன்று வாலு நெருப்பு கொள்ளையிலும் நடந்தது தெரியுமா வாசிக்கலாம் தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால் சூழல் மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜாலியானது ஆபத்து நோகின்ற தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போட்டது அந்த மூன்று புருஷோரும் நான் கட்டுவர்களாக இருக்கிற அக்கீதி சூழல் நடன விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகி நியமனாத்துடன் விடுந்து தன் மந்திரிவார்களை நோக்கி மூன்று புருஷனே கட்டுண்டர்களாக அக்கீகரை போடுவிட்டோம் என்றால் ார்கள் நாலு பேர் விடுதலையாகி அப்படின் மூணு பேரை கட்டும் போது நாலாவது ஆளின் சேர்த்தம் கட்டி இருக்கிறான் நாலு பேர் விடுதலை ஆகி அகில நடுவில் உதவும் விடுதலை காணும் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை சாயல் தேவ புத்தொப்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இயேசுவை உலகம் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதற்காக நமக்குள்ளே பண்ண கடந்த அந்நிய வாசை மாற்றம் பேசுவதற்காக இல்லை கவலைகள் கண்ணீர்களை மாற்று உடைப்பதற்காக இல்லை உலகம் நமது மூலமாக இயேசுவை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரா உணர்வு எல்லாம் ஆர்டி உலத்திலும் இருக்கட்டும் நமக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட சட்டங்கள் வருமானால் அந்த உணர்வு எப்படி இருக்கணும் தெரியுமா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கிளி சோலைக்கும் கருத்து விடுவிக்கிறார் விதவிக்காமல் போனாலும் சிலையை விணங்க மாட்டோம் இயேசுநாதர் பேரால செலையை கும்பிடுகிற மக்கள் கொடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் எனக்குள்ளோ இருக்கிறதை காண வேண்டும் என்று விரும்புகின்ற அப்படின்னா நம்முடைய வைராக்கிகளின் பெருகட்டு அதிகாரி முதல் சில வசத்தில் வாசிக்கும் பொழுது அவள் ஏசில் பாதியை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தால் மார்த்தாலோ பரப்பளவே செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவலத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்ய முடியும் சகோதரி என்னை விட்டு வந்திருப்பதை குறித்து உனக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் ஏசு அவளுக்கு பிரதி உத்தரமாக குறித்து கவலைப்பட்டு குறித்து ஒன்றே ஒன்றே மரியால் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால் ஒன்றே மரியாதை விட்டு பங்கை தெரிந்து கொண்டால் ால் பலவிதமான கவலைகள் கண்ணீர்களை போதைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமே சகோதரி விதமாக அவரிடத்தில் பிரசங்கம் கட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று வருத்தப்பட்டு இயேசுநாத இடத்திலும் குற்றம் சாட்டுகின்றார் கவலைப்பட்டு கலகுறது போல இல்லையா அவளை எனக்கு பணி உடல்சியை சொல்லலாமே என்று இயேசு பொழுது மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கலகுகிறாய் தேவையானது மற்ற விடத்தில் அழகுகளும் அந்தஸ்துகளும் ஆடம்பரங்களும் ஐஸ்வரியங்களும் எல்லாம் நம்ம விட்டு போயிட போகின்றது பேவனோடு இருக்கிற ஐக்கியம் இருக்கிறதே நம்ம விட்டு விலகாத ஒரு ஐக்கியம் கொண்ட வாழ்க்கையை செம்மையாக காத்துக்கொண்டு கிடைக்கிற சமயத்தை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அமர்ந்து அவரோடு கூட பேசி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆர்வம் அடைய வேண்டும் என்று ஆண்டு அழைத்து இருக்கிற நான் உழைத்து கேட்டவர்களாக விட மாட்டேன் மறுபடியும் வருவேன் இப்பொழுது நீங்கள் காண்கிறவைகளை காண்கிற கண்களும் கேட்கிறவைகளை கேட்கிற காண்களும் பாக்கி உலகிலிருந்து சொன்னது போல நாங்கள் அனைவருக்கு ஏசுநாதனை பார்க்கிறோம் சத்தத்தை கேட்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து மற்ற கவலைகளை மாற்றிக்கொண்டு இறைவன உயர்த்துகிற நாளிலே உயர்த்தட்டும் அவரை ஆசீர்வதிக்கிற நாளில் ஆசீர்வதிக்கட்டும் அவரோடு கூட வாழ்கிற புரிதல் வாழ்க்கைகளுக்கு போதுமாறு என்கிற உணர்வை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேவசமுத்திர சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் செய்து முடிப்போம் பதினாலாம் அதிகாரம் ஆதிவாசனம் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அன்னாரிலே அறிவீர்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பா இருக்கிறவனோ அவனை கை கொள்கிறான் என்னிடத்தில் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நீங்களும் பிழைப்பில் வந்து இறைவனாக சொல்லுகின்ற பிழைக்கிறபடி நாள் நீங்களும் பிழைப்பீர்கள் உலகத்தார் ஆறு எப்படி இருக்கிறார் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் ஆறு பாடி இருக்கிறார்கள் தெரியுமா மறுத்து போல நம்பிக்க வேண்டும் உடனே ஆதாமுக்குள் இருந்த தேவனுடைய விட்டு போய்விட்டது என்றும் அறிய புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் இன்று ஆண்டுகள் கொடுத்த கட்டளையின்படி மறித்து போனார்கள் அவர்களுக்கு பிறந்த சந்ததிகள் எல்லாம் மறித்தவர்களாக இவர்கள் இருக்கலாம் படித்தவர்களாக பட்டதாரிகளாக உயிரிழந்த அதிகார இருக்கலாம் வேத வாக்கியத்தின்படி அவர்கள் பாவத்தில் மறித்து போனவராக மாறிவிட்டார் ஆம் பிரியமான தேவ ஜனமே சொன்னாலும் உயிர் தொழில் கிடைத்திருக்கிற மேல் தெரியுமா நாம் எல்லாரும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாக்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் சாக வேண்டும் என்ற எண்ணங்கள் யாருக்கு வரக்கூடாது கடன் தன்னை அதிகமான உடனே சீற்றங்கள் அதிகமானவுடனே நிந்தைகள் அதிகமான உடனே சமாதானம் குறைந்திருக்கும் பணிகள் என்ன செத்து போட்டேன் சரியாயிடும் அதுக்கப்புறம் ஈர்ப்பித்திருக்கிறார் தாராளமாக பதில் செலவன் சகோதரியே சகோதரியே இ மறித்தவனாக இருக்கிறாய் இந்நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாய் மறித்தவனுக்கு போகிற இடத்துக்கு நான் போகிறாய் நான் ஜீவனை பெற்றிருக்கிறேன் எனக்கு என்ன தந்திருக்கிறார் தெரியுமா அவருடைய ஜீவனை எனக்கு தந்திருக்கிறார் அவர் இதோடு வாசப்படுகிறார் என் கண்ணீரை துடைப்பதற்காக கவலைகளை மாற்றுவதற்காக என்னை ஆறுதல் படுத்துவதற்காக ஆசீர்வதிப்பதற்காக என்ன வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இதற்கான சாட்சி உதர வேண்டும் என்று தேவாதி பேசிய இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் சூரத்தில் பவுனடியாக எழுதும் போது வாசிக்கிறார் அக்கிரமத்தில் மறிமைபோன மறுபடி பெற்றுக் கொண்டீர்கள் நச்சி பெற்றால் என்ன தெரியுமா மரணத்திருந்து விடுதலை பெற்றுக் கொண்டோம் பெரிய வாக்கியமான ஒரு வாழ்க்கை அடைந்து கொண்டுள்ளது நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடை வேண்டும் என்று ஆதைய அளவிற்கு என்னுள்ள தேவன்பால் பொங்கி வழிகிறது என்று பாடிய பக்கத்தில் ஆடி எதை வைத்து பாடினால் தெரியுமா பணக்காரன் ஆயிட்டதுக்காக பாடவில்லை எனக்கு இந்த ஜீவன் வந்துவிட்டது அப்போ சராய் சிறச்சாலையில் நடைபெற்றிருக்கும் போது கைகளிலும் கால்களிலும் விளங்கிடப்பட்டு சிறச்சாலையில் சுற்றவதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய அன்புங்களை நெருக்கியவுகிறது மேன்மைகளை பெரிதாக மதித்து அக்கிரமத்தில் அடைந்திருக்கின்றபடி நான் நீங்களும் பழைத்திருப்பீர்கள் ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கின்ற பொழுது நம்முடைய ஆத்மா இப்பொழுது மரணத்தை காணாதத்தின் பலனாக ஆத்ம ரற்றிப்பை அடைகிறீர்கள் ஆத்மரட்சிப்பை அடைகிறீர்கள் ஆத்மாக நகர் வாழினிருக்கின்றோம் அடுத்து இந்த சரீரமும் நகரத்து போகாதபடி சரீரம் அழிந்து போகும் ஆத்மாதிரி பரலகம் செல்லும் நமக்கு ஆதி ஆத்தமான குற்றமற்றதாகப்பட்டு இயேசு வரும்பொழுது மனவாட்டிகளாக செல்ல வேண்டும் என்பதற்காக திருச்சங்கள் கொண்டு வந்திருக்கிறபடினால் இந்த சரீரம் ஒரு நாள் மர்மம் அடையப் போகிறது அவரை வெளிப்படுத்தாம இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொல்லி இருக்கின்றது போல நாம் எல்லாரும் இப்போது ஜீவனை பெற்றிருக்கின்றபடினால் உயிரோடு உயிரோடு அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறத விட்டு விலகாத இறைவனை விட்டு விலகுவது மரணம் இறைவனோடு கூட வாழப் போகிறோம் என்று பரிசுத்தாதி சொல்ல உங்களை தெக்கச்செயலாக விடமாட்டேன் மறுபடியும் பிரியமான உயர்ந்த அனுபவத்தில் இருக்கின்றன விஸ்வநாதன் உயிர்த்து நமக்குள் வாசம் இல்லை மறித்தோடு சொல்லி இருக்கின்றால் இன்றைக்கு எப்போது இருக்கிறது அறிந்த உலகம் அடைந்து போன பிறகு இன்னொரு உலகத்தை ஆண்டு கொண்டு வந்து போகின்ற பொழுது அங்கே ஆண்டுகளோடு பெரிய வாழ்வை உயர்ந்த வாழ்வை உன்னதமான வாழ்வில் நாம் அடைந்திருக்கிறபடி மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்போம் இந்த அனுபவத்தை பெற்றிருக்காத மக்கள் இயேசுமே கவலைகள் மாறுமே கண்ணீர்கள் இப்படி இல்லாமல் நீக்கப்படுமே குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படுமே இருக்கிற உணர்வோடு கூட உள்ள வாஞ்சியுங்கள் ஆலோசனை கேளுங்கள் உள்ள வாசம் பண்ண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை கேட்டு வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள் மிகுந்த இழைப்பாறுதலை உள்ளத்தில் வந்தவுடனே விடும் கவலைகள் எல்லாம் மாற்றப்பட்டுவிடும் கண்ணீர்கள் எல்லாம் குடைக்கப்பட்டுவிடும் நம்பிக்கை மிக பெரிதாக மாறிவிடும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவனமோடு விட இருக்கிறது போதுமானது ஏற்றுகாலத்தின் முறை உயர்த்துவாருங்கிற மனநிலையோடு காணப்பட்டு எந்தெந்தைக்கு நாம் உயிரோடு இருக்க போறோம் என்பதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கரப்பிருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆம்